அதற்கு பரபரம் என்று பெயரா பறையோடு சேர்ந்து அதன் பிறகு லட்சணி ஒரு லட்சணம் கிடையாது சூன்யம் என்ன அர்த்தம் அதாவது அணிவச்சு பெயரும் லட்சணசூன்யமா இருக்கின்ற சக்திக்கு பிரம்ம புள்ள சமூகத்தில் பிரம்மத்தின் சன்னிதானத்தில் பூல சமூகம் அதாவது புருஷன் பூல சமூகத்தில் சிறீ கென்பஞ்சார் போலன்னா பிரபு சன்னிதானம் பிறகு வெளிப்பட்ட பிறகு அவருக்கு புருஷன் வந்து நீண்ட நாள் வெளியில் போயிருந்தான் அது போயிருக்கும் போது அவனுக்கு வந்தவுடனே சந்தோஷம் ஏற்படுவான் யாருக்கான கற்புடை சீரின்னு வெறும் சிறீ மற்ற சிறீகளெல்லாம் வந்துட்டேனா எத்தனை நாள் எங்கே பண்ண இவ்வளே அப்படின்னு திட்டுவான் அது கற்புளை சீரிய ஒரே கணவன் மேலே பிரியதும் இருக்கும் அங்கே புல சிரிக்க கற்புளை சிறீக்குன்னு சேர்த்துக்கணும் அதே புருஷன் மேலே ஞாபகம் இருக்கும் அப்போ வந்தவுன்ன அந்த மனமானது ஒழுங்கு பூரிக்கும் பூரிக்கும் உடம்பே பூரிச்சிடும் புட சமுதி ஸ்ரீக்கு இன்பம் ஜனித்தார் போகிறேன்னா வரும்போது சரீரம் பருத்திரும் அப்படி ராமர் பார்த்தாராம் சீதை மெதிரையில் பார்த்த உடனே மேகலை ஆவரணம் கட்டி வந்து அதை வெடிச்சு போச்சான் உப்புக்கிச்சேன் உடம்பு அப்படின்னு கம்பராமாயணத்தை சொல்கிறாங்க அப்படி போல் இங்கே உடல் சமூகத்தில் கற்புடை சிறைக்கு இன்பம் நினைத்தார் அது குணங்களாக பிரிகிறது சேத்தம் ராஜாஸ் தாமஸ் என்ற மூன்று குணங்களாக பிரிகிறது அந்த பூரிப்பு அப்படி பிரிஞ்ச பிறகு வெளிப்படாதன்னு அர்த்தம் விகிருதம்னா வெளிப்படுதல் அவிகிருத இன்னும் வெளிப்படலை அதாவது பிரம்மத்தின் இடத்திலேயே இன்னும் இருக்குது பிரம்மத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்பட்டு பிரபஞ்சமாக இன்னும் நிலை ஆவ தயார் ஆகலை இது உள்ள அவசைன்னு பெறுறதுக்கு அந்த உள்ள அவசையில் சொல்லக்கூடிய கார நிலை வந்து சத்துவராஜஸ்தமஸ் ஆகிய மூன்று குணங்கள் உள்ளாயினேன்னு சொல்லப்பட்டது அது சத்துவராஜ் தமஸ் ஆகிய குணங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் சொல்ல போகிறார் மூன்று குணங்களில் முதற் குணம் சுத்த சத்துவம் இப்போ கலப்பில்லாத சத்தம் எது ஏன் கலப்பு உள்ள சத்துவோம் அசுதசத்துவம் பெயர் மருண சத்துவம் பெயர் அதுக்கு மற்ற குணங்களோடு கலப்பும் போது அதுக்கு மரணம் ஏற்படும் சுத்தமாக இருக்கு சுத்த சத்துவத்திற்கு ஆனந்த சக்தி என்ற பெயர் ஏன்னா ஆனந்தத்தை வாங்கி சக்தி அதுக்கு தான் உண்டு கிடையாது கலப்பில்லாத சித்ரூபக்தி அறிவு சக்தி அறிவுடியுமா இருக்க சக்தி சத்ரூப சக்தி பெயர் அப்ப சத் என்ன இருப்பு அர்த்தம் இருப்பது பிரபஞ்சத்தை உண்டாக்கி இருக்கிறது போல காட்டக்கூடிய சாமத்தை அதுக்கு மூன்று சக்திகள் மூன்று சக்திகளை பற்றி அதனுடைய பிரிவுகளே சொல்லி முடித்தார் இனி அதனுடைய சம்பந்தங்களை சொல்ல போகிறார் இதில் காரணமாக இருக்கிறது ஆனந்த சக்தி அதோடு கூடி அந்த சுழித்தி அவசியம் அடைகிறது சுளுத்தி அவசை என்று சொன்னாக்க நாவரவ தோற்றுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு அவசியம் அந்த அவசியம் அடைகின்ற போது பரைபிரமம் என்று சொல்லக்கூடிய பெயர் போய் பரமானந்தர் என்ற பெயர் வந்தது பரைப்ரமம் பறையோடு கூடிய பிறகு இதுவரைக்கும் விவகாரம் பண்ணும் அது போன பிறகு இப்போது பரமானந்தர் என்ற பெயர் உண்டாகிடுச்சு அந்த பரமானந்தர் இந்த பரமானந்தர் சுத்த சத்ருவ சக்தியோடு சித்ருவ சக்தியோடு கூடி சர்வ பிரகாசக ஞான சொல்லுவோம் பிரகாசம் என்ன சொனாவாசை அடையல போகுது தவிர பிரகாசம் சொப்பனாவாசை பிரகாச வடிவம் தான் சொப்பனத்தில் ஒலி வடிவம் பார்க்கலாம் அந்த நிலை அது கொண்டு அப்படி சேரும் போது அதுக்கு தேஜோமயர் பெயர் தேஜம் தேஜஸ் தேஜஸ் என்ன ஒலிந்தான் அர்த்தம் தேஜோமயம்னா ஒலி வடிவம் அந்த நிலை உண்டாகிறது அப்போது தேஜோமயர் என்று பெயர் பெற்றது பெயர் என் தேஜோமயர் சத்ரு சக்திரு கூடி சர்வ யாகம் என்னும் ஜக்கராசை அடையும் போது இப்போ தேஜும் பேர் போச்சு அதன் என்னாச்சு பரிபூர்ணர் என்றும் பெயர் வந்தது அப்போ அது பரிபூர்ணம் இந்த அவஸ்தை இந்த முதல் பேராட சொல்லக்கூடிய அவஸ்தை இருக்கு அந்த மாயினுடைய பரிணாமங்கள் இது உள்ளவஸ்தேன்னு பேர் எது போலன்னு சொன்னால் சொண்ட ஊற போடுறோம் கொட்டை ஊறின பிறகு உப்பு உப்புதி உப்புறத்துக்கு ஒரு நிலை ஏற்படுது அதன் பிறகு மளை விடும் மளை விடுவதற்கு முதல்ல உப்பு முதல்ல காஞ்சி போன கொட்டை உப்புது உப்பினா பக்குவம் நிறைஞ்ச பிறகு அப்புறம் முளைவிடும் முளைவிடுறதுக்கும் காஞ்சி போகிறதுக்கு இடையில் ஒரு அவஸ்தை இது சுத்தப்பிரமும் காஞ்சி போகிற கொட்டை மாதிரி இப்போது இந்த பிரபஞ்ச உற்பத்தி ஆகலை ஆகாது முதல்ல முதல் அவஸ்தை இதுக்கு ஆரம்ப அவசை உப்பிர நிலை நீர் விதைன்னு பெயர் அதுக்கு நீரில் ஊரண விதை போல அது எப்படி உப்புது அப்படி போல அதான் சொன்னார் ஊட சமூகத்தில் சிறை கற்பழைய சிறைக்கு இன்பஞ்சபத்தார் போல உப்புது அந்த உப்புரது அந்த உப்புரநிலையை பற்றி இந்த பெறாவில் சொல்லப்பட்டது இது முளைவிடக்கூடிய நிலை தான் அதனால இவ பரிபோர்ணர் என்று பெயர் அந்த பரிபோர்ணருக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க நீரினால் ஊரிதமான கடன் போல பஞ்சகோஷங்கள் பூர்வபூர்வம் உத்தரோத்தரங்களாய் பூரிதமாய் ஜீவனாலும் பூரிதமாயுள்ள பஞ்சகோஷங்களால் பஞ்சபூதங்கள் பொறிக்கப்பட்டு அப்போதங்களால் பொறிக்கப்பட்டிருப்பது ஜகத்து அந்த ஜகத்தில் எங்கனும் வியாபித்திருக்கும் மாயாவிஷ்டனும் பிரம்மத்தார் பூரிதமாய் பிரம்மமாகிய தன்னை பூரிப்பதற்கு வேறொரு வேறொன்றும் இல்லாமையினால் பிரம்மரூபமாகிய தான் பரிபூரணம் இதுதான் பரிபூரணத்துக்கு வியாக்கியானம் அதாவது பூரணம் பூரிதம் என்கிற இலக்கணம் இது பூரணம் என்று சொன்னால் உள்ளும் புறமும் எழுந்திருக்கிறது பூரணம்னு அர்த்தம் பூரிதமன்னா அந்த உள்ளும் புறமும் எழுந்திருக்கிறதுக்கு இடையில் இருக்கிறதுக்கு பூரிதமன் பேர் உதாரணம் கடம் கடத்துக்கு உள்ளே தண்ணி இருக்குது அந்த தண்ணியானது உள்ளே இருந்தாலும் கூட வெளியில் கசி உண்டு அந்த ஓட்டுக்கு வெளியில் கசி ஏற்படும் வெந்நீர் என்ன வெளியில் வெந்நீர் சூடு இருக்கும் தண்ணீர் என்ன வெளியில் சீதளம் இருக்கும் அப்போ கசி இருக்குன்னு தெரியுது ஓட்டுக்கு வெளியிலேயும் ஓட்டுக்கு உள்ளேயும் நீர் இருக்குன்னு அர்த்தம் உள்ளும் புறம்பும் அனு சொன்னதுனால இந்த சட்டியன்னு சொல்லக்கூடிய பொருளுக்கு உள்ளேயும் அது சட்டி பொருளுக்கு வெளியேயும் இருக்கு நீர் அப்போது உள்ளும் புறம்பு இருக்கிறதுனால அது போரணம் பேரும் அதில் பூரித்து அதில் இறந்திருக்கிறதுனால அது சட்டியானது எப்படி அந்த தண்ணி சம்மந்தப்பட்டு இருக்கிறதோ அப்படி போல் பூரித்த பண்ணி பேரும் இலக்கணம் போரண பூரித்ததுக்கு இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னும் டாக்டர் வரணும் அதான் சொல்ல நீரினால் பூரிக்கப்பட்ட கடன் போல் முதல் சொன்னது நீரினால் பூரிதமான கடன் போல பஞ்சகோஷங்கள் பூர்வ பூர்வம் உத்தரோத்திரங்களால் பூரிதமாய் பஞ்சகோஷம் அன்னமய கோஷம் பூரிதம் பிராணமகோஷம் போரணும் என்ன பிராணமய கோஷம் அன்னமகோஷத்துக்கு உள்ளேயும் வெளியே இருக்கு அதன் பிராணமய கோஷம் இருக்கு அது பூரிதம் மனோமய கோஷம் பூரணும் மனோமை கோஷம் பிராணமை கோஷத்துக்கும் வெளியிலேயும் இருக்கு பிராணமை கோஷம் விழு உள்ளேயும் இருக்கு மனோமை கோஷம் மனோமை கோஷம் பூரிதம் விஞ்ஞானமிகோஷம் போடணும் விஞ்ஞானமே கோஷம் மனோமை கோஷத்துக்கு வெளியிலேயும் இருக்கு மனோமை கோஷம் உள்ளேயும் இருக்கு அதனால அது போடணும் இது பூரிதம் விஞ்ஞானமே கோஷம் பூரிதம் ஆனதுமை கோஷம் போடணும் ஆனதுமை கோஷம் அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு வெளியிலேயும் உள்ளேயும் இருக்குது அந்த கோஷம் போடணும் இப்போ இந்த பஞ்சகோஷங்கள் இருக்கின்றனவே இவர்கள் எல்லாம் சேர்த்தி போரணும் பூரிதம் ஜீவன் போரணும் ஏன்னு சொன்னால் இந்த பஞ்சகோஷங்களுக்கு உள்ளேயும் வெளியிலும் ஜீவன் இருக்கான் இவன் எல்லா கோஷங்களும் சம்பந்தம் உண்டு அதனால இவன் போரணும் அது பூரித்தம் பஞ்சகோஷங்களும் பூரிதம் பஞ்சகோஷங்கள் பூரித்தம்னு சொன்னதுனால ஜீவன் பூரணம் அந்த அளவுக்கு அது பொருத்தம் அதனால இந்த பஞ்சகோஷங்கள் இருக்கின்றனவே இந்த ஜீவனம் ஜீவனால் பூரிதமாக உள்ள பஞ்சகோஷங்களால் பஞ்சபூதங்கள் பூரிக்கப்பட்டு இந்த ஜீவர்கள் எல்லா ஜீவர்கள் இருக்காங்களே இந்த ஜீவர்கள் பஞ்சபூதங்களுக்கு உள்ளும் புறம்பு இருக்காங்க அதனால ஜீவர்கள் பூரணம் பஞ்சபூதங்கள் இருக்கின்றனவே அது பூரிதம் பஞ்சபூதங்கள் இருக்கின்றனவே அந்த பஞ்சபூதங்கள் பூரிக்கப்பட்ட ஜகத்து ஜகத்து இருக்க ஜகத்து பூரணம் இது பஞ்சகோஷ பஞ்சபூதங்கள் பூரிதம் அந்த ஜகத்தில் எங்கனும் வியாபித்திருக்கும் மாயாவிட்டனும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்திருக்கின்ற மாயற்னம் இருக்கு அது மாயை பூரிதம் பிரதிபித்திருக்கின்ற மாட்ட சேதம் இருக்கே பூரணம் மாயையும் மாயா ஈஷ்ட சேதம் வெள்ளும் சேத்தி பூரிதம் பிரம்மம் பூரணம் பிரம்மம் எல்லாவற்றிற்கும் உள்ளும் பிரம் இருக்கு ஆனால் பிரம்மத்துக்கு பிரம்மத்தை பூரிதம் செய்வதற்கு அதான் பிரம்மத்துக்கு பிரம்மம் பூரித்தம் இன்னொரு வருஷத்துல இருந்து பூரணம் ஆகிறதுக்கு இல்லை அதனால தன்னை பூரிப்பதற்கு வேறொரு பொரு இல்லாதனாலே தானியே பூரணம் பரிபூரணம் என்று சொல்லப்படும் பிரமாயத்தன்னை பூரிப்பதற்கு வேறொன்றும் இல்லாமல் பிரம்மாயத்தான் பரிபூரணம் பரிபூரணத்தை இலக்கணம் சொல்லப்படுது ஆகவே பரிபூர்ணம் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த அப்போது பரிபூர்ணம் என்று பெயர் வந்தது என்று சொன்னாக்க பிரம்மத்துக்கு பரிபூர்ணம் சொன்ன தன்னை பூரிப்பதற்கு வேறொரு வசதி இல்லாதனால தான் தான் போரணும் மாயை மாயா பிரபஞ்சம் இதிலெல்லாம் நிறைஞ்சிருக்கு உள்ளும் புறமும் நிறைஞ்சிருக்கு அது பூரித்தம் இது போரணும் ஆனால் இதுக்கு ஒரு பூரணம் இருக்கான்னு சொன்னா இல்லையானதுனால தானே பரிபூர்ணம் பரிபூர்ணம்னா போரணும்னாலும் இறந்ததுதான் பரிபூர்ணம் மீதிப்படி சொல்றது நல்லவன்னா நல்லா இருந்தான் மிக நல்லவன்னா என்ன அர்த்தம் தினப்படுத்த கெட்டவன் ரொம்ப கட்டிடப்படுத்தப்படுத்துவது போனால பறி போன என்று பெயர் வந்தது சொல்லப்படாது சொல்லப்படாது பிரம்மத்தினுடைய உள்நிலை மாயை விசிரமித்து பிரபஞ்ச உற்பத்திக்கு தயாராகிறதுக்குள்ள உள்நிலை கொட்டையில தண்ணி ஊத்தணும் வருவா கொஞ்சம் கொஞ்சமா தான் உப்பு வருது அது போலதான் கொஞ்சம் கொஞ்சமா சத்ரு உபசத்தி சித்திரை உப்பு சேர்த்தி ஆனந்த உபசத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உப்பு தான் இப்போ உப்பிக்கிடுச்சி உப்பி மொழ வர தயாராயிருச்சு பரிபூர்ணம் சொன்ன உடனே தயாராயிருச்சு இன்னும் வெளியே வரல அதை பாத்துக்கோங்க கொட்டை இன்னும் முளை வரல கொட்டை உப்பிக்கிட்டு தான் இருக்கு உப்பி மொள வர தேர்ணம் சொன்னதுனால மழை கிளவும் போகுது இனிமே அதாவது பரிபூ ஆனந்தர் என்ன பரிபூர்ணுன்னு சொல்ல பரமானந்தர் தேஜோமயர் பரிபூர்ணர் பரிபூர்ணுன்னு சொல்லும்போது உபீட்சி நல்லா கொட்டை உபிகிச்சி இன்னும் மழை வெளியே வரப்போகுது அடுத்து பர அடுத்து மழை வந்துடும் படிக்கிறோன்னு சொல்கிறதுனால அது மொழ வந்து அதுபோறம் செடியாகி மரமாகி பணம் கொடுக்கும் அது வரைக்கும் பாடம் இதுதான் பாடம் அப்புறம் பலம் கொடுத்த பிறகு அந்த மரத்தை பற்றி விசாரம் பண்ணால் இது பொய்ப்பொருள் என்று நிச்சயம் பண்ணணும் அது நிச்சயம் பண்ண பிறகு அது சரி இந்த இப்போ மரம் இருந்தால் இல்லாவிட்டே என்ன உதாசனப்படுத்தி மனசு ஒடுங்கிச்சனா ஞானம் பண்ணி தரும் அது வரைக்கும் சக்தி புத்திரக்கூடாது இவர் சொல்கிற பூரா மித்தியாத்துவ நிச்சயம் வர்றதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு வர்றது ஆகவே இது முதல் பேராக இவருடைய விளக்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்பது கருத்து சந்தேகம் தான் கேட்கலங்க அகண்ட சொல்லும் போது அகண்டம் என்ன என்ன அர்த்தம் கால தேச வஸ்துக்களால் கண்டமற்றது காலம் ஏன்னு சொன்னால் பிரமத்துக்கு இடத்துல காலம் கிடையாது ஒரே வஸ்து அது காலம் சொல்வதெல்லாம் மாயின் காரியமாக சுழிச்சந்தில் வச்சு தான் காலம் சொல்றது ஒழிய ஐட்டானத்தில் காலம் கிடையாது அது சுழித்த அவசிய அனுபவப்பிரமாணம் குளித்துல இப்போதான் படைச்சு அதில் தான் வெடிஞ்சு போச்சு அப்படியேம்பாங்க அந்த அனுபவம் இருக்கு அங்கே அதன் பிறகு ஜாக்கராவாசியில் கூட என்ன வயசு என்னாச்சா ஆச்சு எழுபது ஐம்பது ஆச்சு இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு என்ன இப்போதான் போனமா இருக்குது இந்த எண்பது போயிடுச்சே அப்படி அந்த அனுபவம் உண்டாகும் அதனால் ஆத்மானத்தில் காலம் கிடையாது என்பது இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவ வடிவக்திகள் அதன் பிறகு தேசம் தேசம் என்ன ஊர் இடம் இது தேசத்தால் கண்டிதம் இல்லை ஒரு இடத்தில் இருந்து ஒரு இடத்துல இல்லைன்னா தேசத்தால் கண்டிதம் வியாகமாக இருக்கிறதுனால தேசத்தினால் கண்டிக்க முடியாது அதனால அகண்டம் கண்டம் இல்லை வஸ்துக்களாலே கண்டிக்க முடியாது தேசம் வஸ்தான பொருள்கள் பொருள்கள் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும் ஆனால் இது எல்லா இடத்தையும் இருக்கிறதுனால ஒன்றே ரெண்டாவது இல்லாததுனால கண்டிக்க முடியும் ரெண்டு வருஷம் இருந்தால் ஒரே வசு அதனால வசுனாலே கண்டித்தம் கிடையாது நல்லா அகண்டம்னு வேறு அதனால இந்த அகண்ட பரிபூர்ண பரிபூரணம் போனதாக சொல்லியாச்சு சச்சிதானந்தம் சத்துவ சித்து ஆனந்தம்னு சொல்லக்கூடிய மூன்று சொற்களை உடைய ஒரு சொல் ஒரு வாக்கியம் சத்து என்று சொன்னால் திரிகால அபாத்தியமாக இருப்பது சத்து நான் மூன்று காலங்களிலே கெடாமல் அதாவது பொய் என்று நிச்சயிக்கப்படாமல் இருக்கிற சத்துன்னு பேர் அது அனுபவத்தில் ஜாக்கிர அவசியில் சொப்பனாவசையில் சுழித்த அவசியில் மூன்று அவசையிலையும் நான் இருக்கிறேன் என்கிற இருக்கு ஆத்மாவுக்கு இது அனுபவ உடைய அதனால் சத்து அத்தகைய பிரமமானது சத்து சித்து சர்வ பிரகாசகம் யானை சுவமாக இருப்பது சித்துன்னு சொல்லப்படுது சர்வப்பிரகாசகம் பிரகாசம்னா ஒழிக்க செய்கிறது அதாவது ஒளியை கொடுப்பது அடிப்பட்ட சாமர்த்தியம் அதுக்கு எல்லாவற்றிற்கும் அதுதான் வெளிச்சத்தை கொடுக்குது ஞானசுவர்பம் அந்த பிரகாஷ் ஜட ஜடஒலி இல்லை இது இந்த பல்பெல்லாம் எறியுது இது ஒலி கொடுக்குது ஆனால் ஜடம் இது அறிவு கிடையாது இது ஞானம் ஞான குணம்னு நையாயிருப்பதால் சொல்லுவாங்க ஞான வடிவமே அது ஞானஸ்வரூபம்னு ஞானம் வேறு அந்த வடிவம் வேற இல்லை ஞானமே வடிவம் அதனால் சர்வ பிரகாசங்கள் ஞான சொருவமாக இருப்பது சித்துன்னு சொல்லப்படுது நமக்கு அனுபவம் இருக்குது பிரகாசம் சொலுத்தி அவசையில் சுகம் வெளிப்படுது அங்கே பிரகாசம் அடங்கி இருக்கிறது ஆனால் சொப்பன அவசையில் வீட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு ஒண்டியாக தூங்கும் போது சொப்பனை வந்தால் அந்த சொப்பனத்தில் ஒளி இருக்கு ஒளி வெளிச்சத்தை தான் பார்க்குறோம் அது வெளிச்சம் இல்லாமல் ஒரு பொருள் விளங்காது அங்கே கூடுதல் குறை குறைச்சல் வெளிச்சமண்டு குளிச்சந்திர வெளிச்சமும் உண்டு அப்புறம் இந்த மாதிரி பல்பு வெளிச்சமும் உண்டு இவ்வளோ வெளிச்சம்தே விளக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சம் எது அது அத்தப்பிரகாசம் அதுதான் ஞான பிரகாசம் ஞான ஒழியது அதனால தான் அங்கிருந்தே அதை கண்டேன் அதை கண்டேன் சொப்பனை இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் அதான் ஞானப்பிரகாசம் என்று சித்திரத்தன்மை சொப்பனத்திலே பார்க்கலாம் என்பது அர்த்தம் அப்புறம் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் விளக்கம் கூட சொல்கிறாங்க அல்லது எப்படி சூரியன் தீபாதி சாதாரணம் சாதனாந்திர அபேட்சையின்றி தானும் பிரகாசரோபமாக இருந்து கொண்டு கடாதி ரூப பதார்த்தங்களை பிரகாசிப்பிக்கின்றானோ சூரியன் தான் ஒருத்தர் ஒளியை வாங்கி நம்ம கொடுக்கறதில்லை அது சுய பிரகாசம் அப்படி ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்கு தானும் ஒளியாக ஒளி இருந்து கொண்டு உலகத்தையெல்லாம் கடாதி பதார்த்தங்கள் ஆகிய இந்த உலகத்தை விலக்கிக் கொண்டிருக்கிறது அப்படி போல இது எப்படி இருக்கு ஆத்மா அப்படி சூரியாத அஷ்ட பிரகாசங்களையும் அபேட்சியாமல் சிவம்பிரகாசமாக இருந்து கொண்டு ஆகாசாதி சர்வ பிரகா பிரபஞ்சங்களையும் பிரகாசிப்பிக்கின்றதே சித்தந்தான் அது சூரியனையும் விளக்கக்கூடிய இதுதான் சூரியாவத அஷ்டப்பிரகாசங்கள் எட்டு பிரகாசம் சொல்லப்பட்டிருக்கு சூரியன் சந்திரன் அக்னி மின்னல் அப்புறம் நட்சத்திரம் அப்புறம் கண்ணு ஜீவன் மனசு சொல்லக்கூடிய எட்டு மூன்று ஆந்திர பிரகாசம் ஐந்து பாகிய பிரகாசம் சொல்லுவாங்க எட்டு பிரகாசங்கள் அபேட்சிக்கிறது இல்லை எட்டு பிரகாசம் விளக்கக்கூடிய இது தான் அது சேம்பிரகாசம்னு சொல்லப்படும் இது சூரியனுக்கே ஒளி கொடுக்கிறது அது எப்படியா உத்தி சொப்பனம்தான் சொப்பனத்தில் சூரியன் உண்டாகுது அந்த சூரியன் மாதிரி கூட மத்தியான வெயிலில் இருக்கிற மாதிரி பார்க்குறோமே அந்த சூரியனை வெளிப்படுத்தியது அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் ஒரு எண்ணம் ஒரு விருத்தி அந்த விருத்திக்கு அந்த ஆத்ம பிரகாசம் தான் வெளிப்படுத்துது சூரிய ஒளி பிரகாசமாக இருக்குது ஏன்னா அந்த விருத்தினுடைய தன்மை அங்கே பிரகாசிக்க செய்யுது அதே நேரத்தில் இருட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறது திருட வர்ற மாதிரி சொப்பனம் வருதுன்னு வச்சுக்கோங்க மங்களாக தான் இருக்கும் அந்த ஒளி மங்கள மங்கள விளக்கக்கூடியது அந்த ஒளி அந்த பிரகாசம் தான் தன்மையை விளக்குது ஏன் மங்கத்தேன்னா தமோகனி விருத்தின்னு பேர் தமோகனி விருத்தி மங்களாக இருக்கும் அது சத்துகுணி விருத்தி பிரகாசமாக இருக்குது ரஜோகனி விருத்தி ரெண்டும் கலந்ததாக விவகாரங்கள் பண்ணுறோம் அது எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கும் அந்த ஆத்ம பிரகாசம் ஆகவே சூரியனுக்கு விருத்தின் மூலமாக அந்த சூரிய பிரகாசமும் அல்ல மற்ற விகார பிரகாசங்களும் அல்லது சமோகுண விருத்திகள் மூலமாக மங்க மந்த மங்க மங்களா உள்ள பிரகாசங்களும் தோற்றுவதற்கான விருத்திகள் தான் பாகுபாடு அப்படி போல் என்னுடைய சங்கல்பம் அங்கே சங் இங்கே சங்கல்பந்தான் சங்கல்பம் ஈஸ்வர சங்கல்பத்தை சத்துகுண விருத்திகள் மூலமாக சூரியன் ஆகட்டும் என்று சங்கல்பம்ன்றார் அது சங்கல பண்ணால் சூரியனாக சோசிடுவோம் அந்த சூரியனில் அது ஆத்ம பிரகாசம் பிரகாசிக்குது அதை வாங்கிதான் இது கொடுக்குதுங்க இப்போ நவீன காலத்தில் சொல்கிறாங்க சந்திரனுக்கு சுயஒலி இல்லை சூரிய ஒளி வாங்கி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி போல் சூரியனுக்கு ஒலி எப்படி வந்தது அவன் சொல்ல முடியும் சந்திரனுக்கு ஒலியே வாங்கி கொடுக்குது சூரியன் எப்படியா வந்த ஒலி அது எப்படி வந்து தெரியலங்குறா அதுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குதான் அதுக்கு சுய பிரகாஷம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இல்லை இல்லை அதில் வந்து அதுக்கு எப்படி வந்தது அது ஒரு பல்ப் மாதிரி சங்கல்பம் அங்கேருந்து ஆத்திய பிரகாசம் தான் இங்கே நம்ம இங்கே ஆத்ம பிரகாசம் கூடத்த பிரகாசம் அது பிரகாசம் இது வியாபாரமாக இருக்கின்ற பிரம்மத்தினுடைய பிரகாசம் தான் சூரியனுடைய ஒளி அந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்தது பிரம்மந்தான் அதனால தான் அது சூரிய அஷ்டப்பிரகாசங்களையும் அபேட்சியாமல் அந்த தான் சுய பிரகாசமாக அறிந்து கொண்டு எல்லா உலகங்களையும் பிரகாசப்பிக்க செய்கிறது அப்படிப்பட்ட தன்மை எதுவோ அதை சித்துன்னு பேர் இப்படி ரெண்டு விளக்கம்னு சொன்னாச்சு இனி ஆனந்தம் நித்திய நிருபாதிகிரகசிய சுகசூரமாக இருப்பது ஆனந்தன்னு அது நித்தியமாக இருக்கு ஆனந்தம் நமக்கு நித்தியமாக இருக்குது அது இங்கேயா நித்தியமாக இருக்குது அப்படின் எப்போதும் எல்லா விருத்திகளும் நாம் சுகத்தை காண்கிறோம் பாவம் செய்யறது கூட சுகத்துக்கு தான் அப்ப சுகம் இல்லைன்னா பாவம் செய்ய மாட்டான் புள்ளியும் செய்யறது சுகத்துக்கு தான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா பாவம் செய்வது முதல்ல சுகம் கொடுக்கும் புள்ளியும் செய்ய பின்னால் சுகம் கொடுக்கும் இதே வித்தியாசம் ரெண்டு சுகத்தின் தான் பிற ஹிம்சம் கூட சுகத்துக்காகத்தான் பிறருக்கு அனுகூலம் பண்ணுறது சுகத்துக்காகத்தான் ஹிம்சம் பண்ணுறதுனால இவனை பின்னாலும் தண்டனை அபதிருத்தி வேறுபடும் அனுகூலமானதுனால பின்னால் சுகமும் கீர்த்தியும் உண்டாகும் அதனால் சகலமும் சுகத்தின் நித்தமாக செய்யணும் அதான் நித்தியம் முன்னு பேரும் சுழித்திகளையும் ஆனந்தம் இருக்குது அது ஆனந்தத்தை எப்போ போனால் அது மாறாமல் ஒரே மாதிரி ஆனந்தமாக இருக்கு அது பிரம்மத்து இருக்கு நித்திய நிருபாதிகை உபாதி இல்லாத ஆனந்தம் விஷயானந்தங்களெல்லாம் உபாதியோடு கூடியது சுலித்தியவசையில் உபாதி இல்லை சமாதிகளில் உபாதி இல்லை ஆனந்தம் இருக்கு ரெண்டு அவசியில் ஆனந்தம் வெளிப்படுது அதனால் உபாதி கிடையாது இப்போ ஜாக்கிர சோபன அவசியில் உபாதியாக விருத்திகள் மூலமாக தான் அதனால் இது நிருவுபாதிகம் உபாதி இல்லை நிறு அதிசயம் அதிசயம் அதிசயம்னா ஒரு காலத்தில் இருப்பதாயும் குறைந்த குறைந்த காலத்தில் இருக்கிறது அதிசயம்னு வேற இது எப்போதும் இருக்கு நமக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவர்களுக்கும் உண்டு நம்ம இந்த ஊருக்காரங்க மட்டுமல்ல உலகம் பூராவுக்கும் இந்த உண்டு அதனால இது எங்கும் ஒரே அனுபவம் குறைந்த தேசம் இல்லை குறைந்த காலம் இல்லை எல்லா கால எல்லா உகங்களையும் இதே அனுபவம் அப்படி எல்லா போல அந்த பிரம்மத்துக்கு எப்போதும் இருக்கிறது என்பது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சரி சுகம் குணம் என்று சொல்கிறாங்க சார் சில மதத்தர்கள் நையாக இருந்தானவர்கள் இக்குணம் சுக சொரூபமே சுகஸ்வரூபமாக இருப்பது ஆனந்தம் இதுதான் ஆனந்தத்தை கலக்கணும் நித்திய நிருபாதிக நிறசிய சுகஸ்வரூபமாக இருப்பது ஆனந்தம் முன்னே ஞான பிரகாசமாக சுயம்பிரகாசமாக சொரூபமாக இருக்கிறது அதே போல் சித்தும் இது சத்தும் சொருவடி வந்தான் சத்து வாங்க இருக்கிறது அதனால சச்சிதானந்த மூன்றும் அது வடிவமே பிரடிவம் அதனால்தான் இந்த அகண்ட சச்சிதானந்த சச்சிதானந்த அப்புறம் இந்த அகண்ட சச்சிதானந்த பிரமத்தின் சுத்திகள் லஜிதம் போல மூல பிரகிரு என்னும் ஒரு சக்தி உண்டு சத்தி திட்டாது எப்படி கொடுக்குறார் சுற்றில அதுதான் போகல கிழிஞ்சில்ல வெள்ளி போகல கிழிஞ்சில்ல வெள்ளி தோடுதான் சொன்னால் அது பொய்யின்னு அர்த்தம் வாசமாக இல்லை அப்படி போல் பிரம்மத்தினத்தில் தோற்றக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த மூலப்பிரகிருதி வாசம் இல்லை அது பொய் என்பதற்காக அது கொடுத்தது அது வாசம் இல்லை அதனால மூலப்பிரகதி என்று பெயர் என்றார் மூலப்பிரகிருதி என்ன என்ன அர்த்தம் ஜகத்திற்கு காரணமாகும் முக்குண சாமியாவஸ்தரூபமாக இருப்பது மூல பிரகிருத்தியும் பிர கிரு தீ பிற என்றால் சத்துவகுணம் கிரு என்றால் ரஜோகுணம் தீ என்னால் சமோ குணம் ஆக மூன்று குணங்கள் தான் அது மாயை எப்போது குணவடிவந்தான் குணமே வடிவம் அதுக்கு ஆனால் பரிணாம உண்டு பிரம்மத்துக்கு சச்சானந்த வடிவமே ஆனால் பரிணாமம் கிடையாது அதனால இந்த மூலப்பிரி மூலம் என்று ஏன் சொல்கிறாங்கன்னா பிரபஞ்சத்துக்கு காலமாக இருக்கிறதுனால மூலமென்ட்டு பேரும் காலம் மூலம் என்ன ஒன்று தான் இந்த மூலப்பிரகிருதி அந்த மூலப்பிரகிருதியானது முக்குணங்களோடு கூடியதான் முக்குணங்கள் தான் மூலப்பிரதி சொல்ல அது சாமியாவஸ்தான்னு சொல்லப்படுது முக் குண சாமியாவஸ்தை சாமியன்னா சமானமான அவஸ்தேன்னு பேரும் கருப்புக்கு கருப்பு கயிறு சிவப்பு கயிறு வெள்ளை கயிறு மூணு சமமாக உள்ள ஒரு கயிறு திரித்த ஒன்னா இப்படி ஒரு கயிறாக இருக்கோ அப்படி போல் மூன்று குணங்களும் சமமாக இருக்கின்ற குணங்களாகி ஒட்டு ஒட்டுமொத்தமாக இருக்கிறது மூலப்பகிருதின் பேர் அதனாலே மாயை என்பது இதை ஜகத்திற்கு காரணமாகும் முக்குட சாமியாசரவமாக இருப்பது மூலப்பிரகிருதி அதன் பிறகு இந்த மூலப்பிரகிருதியின் சத்துவத்தில் சத்துவகுணத்திற்கு மாய என்று பெயர் என்று சொல்லப்படும் மூலப்பிரகிரு சச்சித்து சத்து சத்து குணம் ரஜகுணம் தமகுணம் ஒன்று சொல்லப்படும் பிரகிரு என்ன மூணு குணம்தான் அதில் சத்துவகுணத்திற்கு மாய என்று பெயர் மாயை என்பது என்ன பின்னர் சொல்ல மாயா யா யாது மா இல்லையோ அது மாயை அதாவது எந்த ஒரு வஸ்தானது விசாரணைக்கு இல்லையோ விசாரணை பண்ணால் போய் நிச்சயப்படுகிறதோ அதுக்கு மாய அந்த மாயை எப்படி இருக்கு சக்தி வசுவா அசத்தவசுவா இல்லை பிரம்மத்துக்கு பின்னமா அபின்னமா சாவையமா நிரவயுமா சாவை நிரூபிக்க முடியாததுனால அனிவச்சினு சொல்லப்படுது மாய அதனால் இப்போ இந்த மாயை ஆனது அழிவச்சி நியம் என்பதை பற்றி என் விளக்கம் சொல்லப்படுது மூன்று உணங்கள் இல்லை மாயானது அழிவச்சி நியம் இப்போ மற்றெல்லாம் இது சொன்னால் மற்றெல்லாம் அது சேர்ந்தது தான் அதனால என்று மாயை அனிர்வச்சின பாபதார்த்தமாக இருப்பது மாயை இன்னும் சதசத் விளச்சண அனிர்வச்சினைய பாதை யோகிய பாவபதார்த்தமாயிருப்பது மாயை என்று விசாரமான இலக்கணம் சொல்லப்படும் அதனால இந்த மாயைக்கு என்ன அனிர்வசியம் தான் பேர் அனிர்வசனிய பாவபதார்த்தமாயிருப்பது மாயை இதன் விபரம் வருமாறு எப்படி இருக்கா பின்னம் பின்னா பின்னம் இந்த மூன்றை பத்தி இந்த பேராவில் பார்க்கறோம் இந்த பின்னம் என்று சொல்லாமான்னு சொன்ன அதுக்கு விளக்கொடுக்கிறார் இன்று நானாவானவை அற்பமும் இல்லை நேகநானாஸ்தி கிஞ்சன இது கட்டபட்சத்தில் எமரம் சொல்கிறது என்னும் சுருதி வச்சனத்தால் மாயை சேதனத்தோடு விண்ணம் என்பது நிஷேதிக்கப்படுகிறது ஆனால் இங்கு பதார்த்தங்கள் நானாவாக தோற்றுக்குது நானாவானவை அற்பமில்லை நானாக கிடையாதுல ஒன்று தான் என்று சொல்லப்படுகிறது அப்படி அப்போது அதுக்கு மாயை ஒன்று இருக்க தான் வேணும் அது பிரம்மத்தோடு பின்னமாக ஒன்று இருக்குமோ என்று சந்தேகம் உண்டாகிறது அதனால தான் சொல்கிறார் சேதனத்தோடு பின்னம் என்பது நிஷேதிக்கப்படுகிறது இங்கு மாயை ஒன்று இருக்குதுன்னு சொன்னாக்கா நானாக பதார்த்தம் இருக்கணும் மாய இல்லை அதனால் சேதனத்தோடு பின்னம் பின்னம் இல்லை பின்னமா ஒரு வசதி இல்லை அவ்வளவுதான் ஒரு பொருள் கிடையாது இல்லை நானும் அற்பமில்லை மையக்கு அப்போ வேறு பொறா பதார்த்தம் ஒன்று தனித்து இல்லதுனால பின்னம் சொல்றீங்க இப்ப அபிநமம் சொல்லலாமான்னா அபினமும் சொல்லப்படாது இதனால சொன்னால் ஜட சேதனங்களுக்கு அபேதம் கூடாமையின் மாயை சேதனத்தோடு அபிநம் என்பதும் கூடாது ஜட சேதனம் அறிவு உள்ளது அறிவு இல்லாத ரெண்டும் சேர்க்க இருக்காது எப்பவுமே ஒன்று அறிவு அறிவோடு சேரும் ஜடம் ஜடதோடு சேரலாம் இங்கே வந்து அறிவறிவோடு சேரது ரெண்டாவது அறிவு இல்லாததுனால ஒன்று தான் ஜடம் ஜடம் சேராது அது அப்படியே தான் இருக்கும் ஒரு இந்த பக்கம் ஒரு கல்லில் அந்த கோலம் நீ சில சேரணும் சேரும் மாதிரி இடமும் சேராது அதனால் அது செயல்படாது அப்படி இருக்கிறதுனால அபின்னம் என்று சொல்ல முடியாது அதோடு சேர்ந்து சொல்லக்கூடாது பிறகு பின்னத்துவா பின்னத்துவங்கள் அண்ணா பின்னம் அபின்னம் ரெண்டும் கலந்து எல்லாம் சொல்லாமல்னா ஒன்றுக்கு ஒன்று மாயை சேதனத்தோடு பின்னம் அபின்னம் என்பதும் கூடாது இது ரெண்டும் இது ஒரு விளக்கம் அப்புறம் சத்து அசத்து சசத்து அப்படி வச்சுக்கலாமா என்று ஒரு ஆராய்ச்சி அதை அழுத்த வேறுபாடி அத்வைத பிரதிபாதக சுருதி விரோதத்தால் மாயை சத்தென்பதும் கூடாது சத் திருப்புத்தன்மை இருக்கிறது என்று சொல்வதற்கு அந்த வஸ்து ஆகாதது ஏன்னு சொன்னால் சுருதியில் அத்வைதம் ரெண்டு அல்லன்னு சொல்லியிருக்கு ரெண்டு அல்லன்னு சொன்னால் ஒன்று தான் இருக்குது அப்போ ரெண்டாவது வசதி எப்படி எங்கேயான பண்ணிக்க முடியும் அதனால் சுருதி விரோதமானதுனால சத்து என்பது கூடாது சரி பிரபஞ்ச காரணத்தன்மை கூடாமையால் மாயை துச்சத்து ரூப அசத்து ரூபத்தன்மை என்பதும் கூடாது இப்போ பிரபஞ்சம் தோற்றுதே அப்போ அதுக்கு என்ன காரணம் என்ன சொன்னாக்க மாய்தான் காரணம் இப்போ மாய்தான் காரணம்னு சொல்கிறீங்க அப்புறம் ரெண்டாவது சத்து இல்லைன்னா சத்து கிடையாது ஆனாலும் பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்குது அது எப்படியா ஜலத்தின் ஜனால் சேன சம்மந்த ஏற்படும் செயல்படும் அப்போது அது என்ன அது பேர் மித்தியா துரோபாஸ்தான்னு பேர் துச்சத்துருவாசன்ல துச்சத்துருபாசன்னால் மூணு காலத்து இல்லாது மரடி மகன் மேற்கொம்பு இதெல்லாம் சொல் மாத்திரோடைய செயல் கிடையாது மரடி மகன் இருக்கானே அவனுடைய பேரன் தான் இவன் சொன்னால் ஒத்துக்குவாங்களான் அதனால் இல்லை மூலமே இல்லை அப்புறம் அது சந்ததியது அப்படி போல் துச்சத்துருபம்னால் மூணு காலத்து இல்லாதது கிடையாது ஒரு கால தோற்றம் உள்ளு பழுதில் பாம் போல் வெளிச்சில் வெள்ளி போல் தோற்றம் உள்ளு ரெண்டு காலத்தில் இல்லை இப்போ ரெண்டு காலத்தில் ஒன்றும் புல்லும் இல்லைன்னாலும் கூட இடைக்கால தோற்றினாலும் கூட இல்லைன்னு தான் அர்த்தம் இதான் மித்தியன்னு பேர் அதனால் மித்தியாரூபத்தாக அங்கேயும் பண்ணிக்கலாம் துச்சத்துருவது அங்கே பண்ணப்படாது அதனால் மாயை அசத்து என்று ரெண்டு விதத்தில் மித்தியாரவாசத்தாக கொள்ளலாம் என்பது கருத்து மித்தியாரவாசத்தாக கொண்டா கொண்டாக அது சத்தகமான சத்தக அது மித்தைதான் என்பதும் கூடாது பரஸ்பர விரோதிகள் ஆதலில் மாயை சசத் என்பதும் கூடாது சத்தி ரெண்டும் விரோதிகளானதால் கூடாது என்பது இப்போ ரெண்டு பார்த்தாச்சு இனி சாவையவும் நிறவையவும் சாவி நிறையம் அதை பற்றி விளக்கம் இருக்குது இதெல்லாம் தர்க்கங்கள் படிச்சிருங்க சுருக்கமாக பார்த்துக்கலாம் அர்த்தம் ஆகாது சுருக்கமாக நான் வச்சுக்கணும் எப்படின்னு சொன்னால் அவயவம் என்று ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய யோகத்தில் இருந்து அது அவயம்னு பேர் உற்பத்தி ஆன பொருளுக்கு சாவயம்னு பேர் இதுதான் தாற்பயம் இதை பற்றி நையாயர் அப்போ முதலான மதத்தரெல்லாம் சாங்கிய முதலாளெல்லாம் பல தினம் அர்த்தம் பண்ணுறாங்க நல்லா சுருதிக்கு விரோதம் தள்ளியாச்சு இப்போ நாம் என்ன வச்சுக்கணும்னு சொன்னால் அவயவம் ஒன்று அது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய யோகத்து இருக்கணும் சாவயம் உற்பத்தி ஆன பொருள் அது சாவயம் பேரும் அதாவது அவயத்தோடு கூடியதுன்னு அர்த்தம் தனியாக இருக்காது சரி இப்போது அவயவம்னு சொல்லாமா என்பது கேள்வி சா மா அவயவமா என்று சொன்னாக்க அவயவம்ல எதனால சொன்ன இது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய யோகதி இல்லை இப்போ என்ன இருக்குது ஜடம் ஜடம் பண்ணுவேன் எங்கேயாவது சன சம்பந்தம் ஏற்பட்டால் தான் இது அவயவம் என்று சொன்னாக்க பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய யோகி இல்லாதனால அவயவம்னு சொல்லக்கூடாது சரி நிறைவேன்னு சொல்லாமனு சொன்னால் சாயம்னு சொல்லப்படாமல் முதல்ல இது ஒன்றிலிருந்து உண்டானதல்ல சாயமான உண்டானது அர்த்தம் எதிலிருந்து உண்டானது பிரமத்தில் தான் உண்டாகணும் பிரம் நிர்வகாரி என்று சொல்லும்போது அதுலேருந்து உண்டாகாது இந்த ஒதுத்து அதனால் சொல்ல முடியாது அவயமானுன்னு சொன்னாக்க இது உற்பத்தி பண்ணக்கூடிய யோகதி இருக்கணும் இது உற்பத்தி பண்ணக்கூடிய யோகதியும் பிறகு பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்குது உற்பத்தி ஆனால் சேலம் சம்பந்தம் ஏற்பட்டால் உற்பத்தி பண்ணும் அவ்வளோதான் இல்லைன்னு பண்ணாது அப்படி இருக்கிறதுனால இது அவயவும் அல்ல நிறைவு அல்ல ஆகவே இவ்வாற்றால் திரவியத்தின் அபாவத்தால் மாயையை சாவயத்துவம் என்பதும் கூடாது ரெண்டாவது இது ஒரு பொருள் அல்ல திரவியம்னா ஒரு பொருள் பொருளே இல்லைன்னு சொன்னதுனால இது சாவயம் எப்படி வரும் உற்பத்தி வருமா சரி இதை உற்பத்தி பண்ண யோகதி இருக்கா இல்லை இல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய இதுக்கு யோகதே இல்லை இது பொருளே இல்லை அப்போ இல்லைன்னாக்கா நிறைவயோன்னு சொன்னாக்கா அவயமே இல்லாதது பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணாது அது பொருள் அல்ல அவயம் உற்பத்தி பண்ணதுன்னா இது பொருள் இல்லாதனா பண்ணாது ஒரு ஜனம் அதுவும் கூடாது அதனால் திரவியத்தின் அபாவத்தால் மாயையை சாவயத்துவம் என்பது கூடாது அப்படியே உபாதான காரணத்தன்மை கூடாமையன் மாயை நிறைவேறும் கூடாது உபாதான காரணம் ஏதாவது பிரபஞ்ச உபாதார காரணமாக இருக்காது அப்படி இருக்கிறதுனால மாயை நிறைவே சொல்லக்கூடாது அவையுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது பெரும் உபாதார காரணம் எப்படியோ வந்ததுன்னா சரி சம்பந்தத்தினால வரும் சம்மந்தம் வராது வேறு தான் இந்த மாயைக்கு சுதந்திரம் உண்டு சுதந்திரம் இல்லை ரெண்டு தன்மை உண்டுல இல் சுதந்திரம் சுதந்திரம் எதனாலன்னு சொன்னாக்கா சேனத்தன்மையோட சம்மந்தப்படாத சமத்துக்கு அந்த சுதந்திரம் கிடையாது ஜடம் அது சம்மந்தப்படும் போது பரணாம யோகத்தையோடைய சுதந்திரம் அடைகிறது அதை வைத்துக்கொண்டுதான் காரணபுரமும் பிரபஞ்சத்தையும் பண்ணுறார் இது பரணாம யோகத்தை அடையக்கூடிய தன்மை ஏற்பட்டு போகுது அது தன்மை ஏற்பட்ட பிறகு அதான் சுதந்திரம் அதுக்கும் சேனத்தன்மை ஏற்பட்டாலும் பண்ணாமல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு காந்தியத்துக்கு முன்னால் இரும்புகள் சேட்டிக்க ஆரம்பிக்குது அப்போ சேட்டத்தன்மை இரும்பு கிடையாது காந்திய சன்னிதானத்தை சேட்டை பண்ணுது அப்படி போகல மரும சன்னிதானத்தில் வரும்போது பரணாவயோகத்தினுடைய சுதந்திரம் அது கிடைக்குது அது சுதந்திரம்னு பேர் இருக்கு அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி பிரபஞ்சமாக பரணாம் அதாவது சீட்டி தம்மாரை அடக்குறதுக்காகவும் பண்ணுறாரு இது உடைய சாமர்த்தியம் வந்து அதனால தான் அப்படியே உபாதான காரணத்தன்மை கூடாமையின் மாயை நிறைவேறும் என்பதும் கூடாது சாவயமே உபாதன காரணமாம் நிறைவோம் நியாய சப்தத்திற்கு உபாதான காரணமான ஆகாசத்தை என்று ஒப்பினார் அதுவும் ஆத்மா என்று ஆகாசம் உண்டாயிற்று இன்னும் சுருதிக்கு விடுத்தமாம் அதனாலே இந்த அளவில் தெரிஞ்சுக்கிட்டா போதும் என்னவா தெரிஞ்ச மாதிரி இந்த சொல்லுங்கள் தெரியாமல் எவ்வளோ இருக்குது விசாரணை செய்யும்போது அது மெத்தியாக போகிறது இல்லாமல் போகிறது அதனால் அதுக்கு மாயின்ற பெயர் எவ்வளோ தான் இந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கிட்டால் போதும் தெரியல நாளைக்கு வந்து யோசனை பண்ணிக்கிட்டு கேளுங்க அப்புறம் ரெண்டாம் பரம் பண்ணலாம் இப்போ எவ்வளோ சொன்னாலும் அது மனசு வாங்க என்றும் அதோட சருஜத்துவ உபாதி என்றும் ஈஸ்வர காரணசை என்று சொல்லப்படும் என்று சொன்னார் அதுக்கு விளக்கம் சரோஜி உபாதி என்ன என்ன அர்த்தம் அதற்கு உபாதித்துவம் எங்கனம் எனின சர்வஜனாகிய ஈஸ்வரன் பிரதிபலித்தற்கு உபாதியாக இருத்தலில் சரோஜ் உபாதி எல்லாவற்றையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் ஈஸ்வரனுக்கு உண்டு அதற்கு ஒரு உபாதி யா இருக்கிறது அதனால் சரோஜ் உபாதின் பெயர் அதிக்கும் அதனால அப்படிப்பட்ட உபாதி என்று ஒரு பெயருண்டு ஒரு ஈஸ்வரர் காரணசீரம் ஏன்னு சொல்கிறான்னு சொன்னால் அதற்கு காரணசரீரம் என்னும் பெயர் வந்தது எப்படி என் ஈஸ்வரனது விராட்டு இரணை கற்பம் என்னும் காரிய சரீரங்கள் இரண்டிற்கும் மூலமாக இருத்தலால் ஈஸ்வர காரணசீரம் பேர் விராட்டு இரணை கற்பம் இந்த ரெண்டுக்கு காரணமாக அதுதான் இருக்குது அதனால் காரணசரீரம் என்றும் சொல்லப்படும் மாயை ஈஸ்வரன் காரணமாகவும் அல்லது சருஜி உபாதியாகவும் இருக்கிறது என்பது சொல்லப்பட்டது அதன் பிறகு சர்வஜ ஈஸ்வரனுக்குள்ள கல்யாண குணங்கள் எவை எனின அது ஈஸ்வரனுக்கு கல்யாண குணங்கள் இருக்கு மங்களமான குணங்கள் அவர்கள நிறைய இருக்குது அதில் சில சொல்கிறாங்க சர்வஜத்துவம் சர்வேஸ்வரத்துவம் சர்வ சர்வாந்திரியத்துவம் சர்வ சக்தித்துவம் சர்வ காரணத்துவம் சர்வ இயந்திரத்துவம் முதலினவாம் இதெல்லாம் உடைய கல்யாண குணங்கள் அதற்கு என்ன விளக்கம்னு சொன்னால் அவர் சொல்கிறேன் இந்த குணங்களில் சரோக்கியத்துவம் யாது எனின் சாமான்யமாகவும் விசேஷமாகவும் சக பிரபஞ்சத்தையும் அறியும் தன்மை ஆம் அதுதான் அவர் சரோக்கியத்தன்மை அவர் எல்லா இடத்தையும் நிறைஞ்சார் இருக்கார் சாமான்யமாகவும் அறியலாம் விசேஷமாக அறியலாம் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னாக்க சாதாரணமாக உள்ள மக்கள் என்னையா இந்த வீடு இவ்வளோ செலவாச்சு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அது சாதாரணம் இப்போ விசேஷம் என்ன அந்த மேத்திரி கொத்தனாராக இருக்கிறவர்கள் கேட்டாக்க இத்தனை செங்கலின் செவருக்கு இவ்வளோ சிமெண்ட்டு இவ்வளோ மணல் இவ்வளோ கூலி இவ்வளோ நாள் ஆகும் இத்தனை கொத்து சுற்று எல்லாம் சொல்வார் இது விசேஷம்னு பேர் வீடு சாதாரணமாக பார்ப்பதற்கு வீடு நல்லா இருக்குன்னு சொல்கிறது சாமான்யம் விசேஷம்னா அதனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கொள்வது விசேஷம் அதே போல் இறைவன் திருழுவாங்கல உள்ள விஷயங்களை சாமான்யமாக ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொண்டிருக்கார் அதோட ஒவ்வொரு அணுகிலையும் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை என அவர் தெரியும் அதனால அவர் சர்வக் அதாவது அதாவது அவருக்கு என்னன்னா சர்வச்சித்துவம் பேர் சர்வசத்தம் ஒன்னா சாமானிய விசேஷமாக தெரியுது அவர் ஒன்றும் ஏமாற்ற முடியாது அநேகம் பேர் ஏமாத்துறாங்க இவங்க தான் ஏமாறுறாங்க அவர் ஏமாற மாட்டார் ஏ அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அணுலியும் இருக்கார் அங்கெங்கே இருந்துக்கிட்டு அங்கே இப்படியே தெரிஞ்சுக்கிறார் அவர் தெரிஞ்சிக்க போது ஈஸ்வன் கோயில்தான் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு அர்ஜா முடிஞ்ச உடனே சாத்திடுறோம் கோயில் இருக்கிற சாமிக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறாங்க அது அறியாமை அஞ்சாசி அப்படினு நினைக்கிறாங்க அவருக்கு எல்லாமே தெரியும் உன்னக்கூட ஒரு கதை சொல்லு இருக்குது ஒரு வீட்டில் ஒரு சொந்தக்காரர் வந்தாரான் ரெண்டு பசங்கள் இருந்தாங்களா இந்தாப்பா ரெண்டு பேருக்கு ரெண்டு பழம் தர்றேன் யார் தெரியாமல் சாப்பிட்ணுண்ணா சரின்ட்டாங்க ஒருத்தர் ரூம் போய் தால் போட்டுட்டு சாப்பிட்டு வந்துட்டான் நான் சாப்பிட்டு யாரும் தெரியாம ரூம் போய் தால் போட்டுட்டு சாப்பிட போனான் ஞாபகம் தான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொன்னாரான் இறைவன் எங்கே நிறைஞ்சிருக்கார் அவர் ஏமாற்ற முடியாது எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டாராம் ஓ வாத்தியாக சொன்ன பொய் இருக்காது அப்போ நான் ரூமுக்குள்ளே இருந்தாலும் கூட இங்கேயும் இருக்கார் இல்லை இங்கேயும் பாதம் இருப்பார் இல்லை நான் ஒருவருக்கும் தெரியாமல் சாப்பிட எப்படி ஆக முடியும் அதனால் இதில் கூட கொடுத்துடலாம் அவனுக்கு வந்து இருந்தாங்க பாட ஏஜன் கேட்டதுக்கு இங்கே ஒருவரும் தெரியாமல் சாப்பிட சொல்லிவிட்டீங்க ரூமுடி தாழ் பட்டாலும் அங்கேயும் இருக்கார் ஈஸ்வரன் அதே சொல்லியிருக்காரு நான் எப்படி சாப்பிட முடியும் இந்த நியதிக்கு மீறி போக முடியல சரி இந்த வால் நீ எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்டான் அப்போது அவர் சொன்னார் நீ கடவுள் தத்து வச்சு உண்மையாக உணர்ந்துருக்கிறாய் அதனால் இதை தெரிஞ்சுக்கி இருக்கா இல்லையான் இப்படி சொன்னேன் நீ தான் வாத்திய சொன்ன நம்புற வழியை நம்பல என்று சொன்னார் அப்படி போல் இறைவன் எங்கள் எழுந்திருக்கிறாருங்கிற அழுத்தம் இருக்குமே ஆனால் தம்பி தண்டா அந்த பையனே பயப்படுறான் ஏன் போய் சொல்கிறதுக்கு அவர் மற்றவன் சொல்லிவா செய்ய முடியுமா அது சர்வ சர்வஜியத்து பேரு அதான் பிறகு அஷ்டைஸ்வர்ய சம்பன்னத்துவம் சர்வேஸ்வரத்துவம் பேர் அனிமாதிரி எட்டு சாமர்த்தியங்கள் அது ஐஸ்வர்யங்கள அவருக்கு அவருக்கு அந்த ஐஸ்வர்யம் அஷ்டைஸ்வரியன்னு பேர் அது சர்வே சர் அதாவது என்னது சர்வேஸ்வரத்துவம் சர்வ சொத்து அவர்கள் அதுதான் என்ன சத்து அனிமா மகிமா லகிமா கரிமா பிராவி பிராகாமியம் ஈஸ்வத்துவம் வசித்துவம் ஏன்னு சொல்லக்கூடிய எட்டு சித்துக்கள் அவர்கள் இருக்கு இதுதான் ஐஸ்வர்யம் அனிமான்னா என்ன அர்த்தம் எவ்வளோ ஒரு சாதமானியாக இருக்கிற அந்த சித்து உடையவர் சின்ன சாயிருவார் அனுப்பிரமாணமாக இருப்பார் மகிமான சாான்யமாக உள்ள மனுஷன் பெருசுஷாக போயிடுவார் அது மகிமானு பேர் லஹிமானு சொன்னாக்க பெரிய ஒருவருக்கும் கனம் இருக்காது மகிமானு சொன்னால் சின்ன ஒருவருக்கு கனம் இருக்கும் ஒரு செத்துக்கள் அந்த எட்டு செத்துக்களும் ராமாயணத்தை அனுமாரி காட்டுனதாக சொல்லப்படும் அவர்கிட்ட இருந்து தான் அந்த செய்தியை கண்டுபிடிக்கும் போது எட்டியும் வெளிப்படுத்த அந்த பெரிய உருவத்தை கொண்டு சின்ன குரங்காக உகாதி உகாதிக்கிட்டு ராம் ராமங்கிறார் சீதைய அண்ணாந்து பார்த்தேன் குரங்கு குரங்கு இது ஒரு அசுரலாக இருப்பான் போல இருக்கு ஏன் ராம் ராமங்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு சின்ன குரங்காக வாலாட்டிக்கிட்டு நான் ராமதேபேன் வந்திருக்கேன் அப்படின்னா ஆமாம் நீ ராமதேமாதிரியா அண்ணன் இல்லை இல்லை இந்த மோதிரம் பாருங்கள் ராமர் கொடுத்தாரு பார்த்த உடனே ஓஹோ ஒரு அவனுக்கு பாரு ஏன் ரவண்டே இருக்கே அப்படின்னா நான் தான் அனுமன் அனுமன் கேள்பட்டிருக்கேன் ஒரு விஸ்வரூபம் இருக்கன்னு சொல்லுவாங்களே இருக்கா பெருகிய ரூபாய் எடுத்தேன் ஓஹோ இன்னைக்கு அனுமன் தானா அப்படின்னு சொன்னான் அப்போது நம்பிக்கை ஏற்பட்டது ஓ என்ன ஓ சொல்கிறேன் இன்னும் சரி இன்னும் ராமர் வந்து தப்பிச்சுக்கு போய் கொண்டு கொண்டு போயிடுவார்னு சொல்லிட்டு புரி சொல்லிட்டு போகும்போது அப்புறம் என்ன பண்ண அங்கே இருக்க மரங்கள் அது அதட்டார் இல்லை நான் அதை இது ஏறோ அவர் குரங்கு அட்டாதம் பண்ணதுன்னு தகவல் போச்சு ராவணனுக்கு பிடிச்சிக்கிட்டு வாடாண்ணா பிடிச்சிக்கிட்டு வந்தால் யார் கை க கட்டுப்பட மாட்டேங்கிறார் அப்புறையோ வந்தான் இந்திரஜித் அவனுக்கு கட்டுப்படல எந்த அவன் போட்டான் அவனுக்கு ஒன்றும் சட்டை பண்ணலை இப்போ பிரம்மாசுரம் போட்டார் பிரம்மாசுரம் போட்டால் கட்டுப்பட்டார் கட்டுப்பட்டு போலத்து அவருக்கு கட்டுப்படாதது கூட இருந்தாலும் கட்டுப்பாக பாலம் பண்ணுவோம் அப்படிதான் ராவண பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட்டுப்பட்டார் அப்போ பெரிய ஊரும் எடுத்துக்கிட்டார் அப்போ சின்ன ஊருமே பெரிய ஊர் எடுத்தார் எழுத்துக்கிட்டு இழுக்கவே முடியும் இல்லாரா இல்லை பாருங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது மகிமா காட்டார் பெரிய ஊரும் எடுத்துக்கிட்டார் அது லகிமா காட்டார் லகிமா என்ன என்ன அர்த்தம் அவ்வளோ பெரியவர்கள் கனமில்லாமல் போச்சு டபக்கன்னு கனமில்லாம் அப்படியே பொறுத்தேன்னு விடுவாங்கண்ணா இன்னும் இழுத்துக்கிட்டு இருப்போம் அப்படியே லூஸ் அவர் கேளு கேளுவரில் அப்புறம் எழுந்து இழுக்கும்போது கனமாயிருவார் அப்புறம் சிந்த ஊர் எடுத்துக்குவார் சிந்த ஊர் இழுக்கவே முடியல அவங்களால அப்படின்னு காட்டினா சொல்லப்படும் அது ராமாயணத்தில் அவருக்கு அவ்வளோ மகிமை அர்த்தமாக செத்துக்கிறது தான் சொல்லப்படுது அதனால் இடத்துக்கள்ல எல்லாம் உண்டு வார்கிட்ட அதன் பிறகு பிராப்தி பிராப்தின்னு சொன்னாக்கா தூரதேசம் இங்கேயே வரவழிச்சுவாங்க அப்படி ஒரு சாமர்த்தியம் அது வித்தகாரம் காட்டுவாங்க அது அங்கேயே இருக்கிறது அவங்க அப்படி சாமர்த்தியம் இருக்காது எங்கேயாவது வேறு தூர தேசத்தில் இருக்கிற பொருளை கொண்டு வருவாங்க பூ பூ மாலை அப்படின்னு சொன்னாக்கா பூமாலை கடையில் இருக்கிறது இங்கே வந்துடும் சாப்பாடு இருக்கிறப்போ இங்கே வந்துடும் இங்கே வந்துடும் செல்ல காட்டுவோம் அது பூமாலை தான் காட்டுவோம் வேறு ஒன்றும் காட்ட முடியாது ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற மாலை அது அங்கேயிருந்து அப்படி எடுத்து காட்டுறாங்க அப்படி இல்லை தூரதேசம் இருக்கிறது இங்கே இருந்த அளவில் அளவுலேயே கொண்டு வர முடியும் அப்படி ப்ராபதி ராகாமி மன்னு சொன்னால் தூரதேசத்தை ஒரு போய் அடைகிறது காசிக்கு போகணுமன்னால் உடனே காசிக்கு போயிருப்பாங்க சதசபிரமித அவர் செஞ்சாரான் நெருலில் இருக்கும்போது பசங்களாம் விளையாடுனாங்களாம் சாமி சாமி மதுரையில் தேர்விழாவாக போய் பார்க்கணுமாங்களாம் இல்லை கட்டி பிடிச்சி வாங்கடா அப்படின்னா கண்ணும் தான் திறக்கணும் அப்புறம் அங்கே போய் விட்டுட்டு திறங்கடாரு மாதிரி வந்துட்டார் தேர்தல் முன்னாடி அவரெல்லாம் பார்த்தாச்சு சரி போகணும் சரி கட்டி பிடிச்சிக்க கண்டுபிடிறா இல்லை வெதிவிட்டா ஊர் வந்தாச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது பிராப்தி பிராகாமியம் தூரதேசத்தில் இருக்கிறதும் போய் அடையலாம் வசித்துவம் ஈசத்துவம் வசித்துவம் சொன்னாக்கா பல பேர்களே வசியம் பண்ணலாம் அவர்கள் பார்த்தாலும் எல்லாம் இது மகாத்மா காந்திக்கு இருந்தது யாருமே அது தெரிஞ்சுக்கிட்டாங்க வசி சித்திருக்குன்னு பார்த்துக்க இருக்க மாட்டாங்கண்ணா பேசணுமான்னா வேறு மறைஞ்சி அல்லது பின்னாடி தான் பேசணுமா முதல் முன்னாடி இருந்தால் அவசியமாயிடுவாங்கண்ணா எல்லா காரணம் அதை தெரிஞ்சுக்கிட்டே பயப்பட்டாங்கண்ணா எதிரில் பேசக்கூடாது நான் மறைஞ்சு தான் பேசுவேன் அப்படின்பாங்களாம் அப்படி ஒரு சாமர்த்தியம் அந்த காலத்து பாருங்கள்னா அத்தனை இந்தியாவில் அத்தனை பேரும் மைக்கு நேரம் பாருங்கள் எத்தனை பேரையும் நல்லா பெரிய பெரிய காலேஜில் படிச்சுருந்தே பணக்காரர்கள் பிள்ளைங்கள்லாம் கட்சியில் சேர்ந்தாங்களே காய்கறிகள் சேர்ந்து சத்தியாரம் பண்ணாங்க படிப்பெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி செஞ்சவங்க அப்புறம் மந்திர ஆனாங்க அவங்க செத்தது போக மிச்சம் அப்போ அவருடைய சித்தித்தன்மை அவர் இருந்தது வசித்தும் சித்து உலகா உலகாக இருந்தது இன்றைக்கி அவருக்கு மதிப்பு உண்டு வல்லக்காரன் அவனே சண்ட பார்லிமெண்ட்டில் தீர்மானம் போட்டானோ இவர் பெரிய மகான் காந்தி மகான்னு அது தான் கேட்டானோ அன்னியனுக்கு போய் இந்த மார்டுமெண்ட்டில் எப்படி மதிப்பு கொடுக்குறீங்களே இது என்ன ஏன்னு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்நியர் தான் இந்தியர் தான் அவளுடைய சாமர்த்தியம் அவளுடைய செயல்பாடு நமக்கு யாருக்குமே கிடையாது அதனால் அவர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சமான்னு சொன்னாங்க அப்படி போல் அதை கத்திக்கின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லுவாங்க அப்புறம் கடைசியில் அவர் ஜீவ சுபாவதுனால பலன்னு சொன்னாக்கா சித்தத்துவம் வசித்து வருதா ஈசத்துவந்துடும் சொன்னால் பொருள் செல்வம் செந்த் சொந்திரம் அந்த நிலை இருக்குது இது இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் பெரிய நிலை இருக்கிற ஒரு புட்டபரி தான் அவர் வசித்தம் ஈஸ்வத்துவம் ரெண்டு உச்சத்துகள் இருக்குது அப்புறம் தமிழ்நாடு இருக்கிறது பங்காளிகள் அவருக்கு இருக்குது அப்புறம் மற்றவர்கள் அந்தந்த பகுதியில் சில பேர்களுக்கு இருக்குது இந்த சதாசிவ ஆனந்த கூட அவர் சித்து உண்டையவர் தான் ஏன்னா பழகால மத்திய மன்னர் இல்லை இவருக்கு கொடுப்பாங்க நாங்கள் சித்திகள் இருக்கிற சர்வ ஐஸ்வர்யத்தம் சர்வேஸ்வரத்தின்னு பேர் அப்புறம் நியந்திரத்தம் சக்தித்துவம் காரணத்தும் மிக இல்லை பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மத்தின் இடத்தில் சுத்தி ரஜிதம் போல் மூலப்பிரகிருதி என்னும் ஒரு சக்தி உண்டு இதற்கு இந்த அகண்ட பாத்திரம் பரிபூர்ண அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு சச்சிதானந்தம் சொல்லியாச்சு பிரம்மத்தின் சுத்தி ரஜிதம் போல் இந்த கிளிஞ்சல் வெள்ளி போல் மூலப்பிரகிருதி அதுவும் சொல்லியாச்சு என்னும் ஒரு சக்தி உண்டு அந்த மூல பிரகிருதியும் விகிருத குணமாகிய அதாவது அடைகின்ற குணமாகிய முக்கணங்களோடு கூறியிருக்கும் அந்த பிரகிருதியின் சத்துவகுணத்தை மாய என்றும் மாயை பற்றி விளக்கம் சொன்னோம் அதான் யாமாசா மாயா யா யாது இல்லையோ விசாரித்தார் இல்லையோ அது மாய்த்தம் அது பார்த்தாச்சு அதன் பிறகு உபாதி என்றும் அதாவது சர்வஜனாகிய ஈஸ்வரன் பிரதிபலித்தலால் அதற்கு சர்வஜ உபாதி என்றும் சொல்லப்பட்டது என்று பார்த்தோம் அதன்படி உபாதி அதற்கு உபாதித்துவம் எங்கெனவேனேன் சர்வஜனாகிய ஈஸ்வரன் பிரதிபலித்திற்கு உபாதிப்படுத்தலால் என்பது சர்வஜ உபாதி ஈஸ்வரர் காரணசைவம் என்றும் அதாவது அதற்கு காரணசைவம் என்னும் பெயர் வந்தது எப்படி எனில் ஈஸ்வரன் அதிட் இரணி கற்பம் என்னும் காரிய சரீரங்கள் இரண்டிற்கும் மூலமாக இருக்கிறார் ஈஸ்வரன் காண சீரம் என்றும் சொல்லதுதான் அதன் பிறகு ஈஸ்வரனுக்குள்ள கல்யாண குணங்கள் எவை எனின சர்வோக்கியத்துவம் சர்வேஸ்வரத்துவம் சர்வாந்திரியத்துவம் சர்வ சக்தித்துவம் சர்வ காரணத்துவம் சர்வ இயந்திரத்துவம் முதலியன என்று சொல்லணும் சர்வ ஐஸ்வ சர்வோக்கியத்துவம் தான் சாமான்ய விசேஷமாக இருந்தால் அதையும் பார்த்தாச்சு அதன் பிறகு சர்வ ஐஸ்வர்யத்தம் அதாவது அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்று பார்த்தோம் அதன் பிறகு இனி சர்வ சர்வாந்திரியம் சர்வாந்திரிய மத்துவம் எல்லா ஊடகங்களும் இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம் சர்வ ஜீவர்களுடைய புத்தியல்களிலும் இருந்து தேகாதி பாவைகளை அபிமானம் என்கிற கயட்டினார் பூட்டி எண்மாந்திர கர்ம வாசனின்படி விதி நிஷேத வழியே ஆட்டி வைப்பது சர்வாந்திரியாமித்வார் இதுதான் சர்வாந்திரியாமித்வம் சர்வாந்திரியாமி அதாவது எல்லா ஜீவர்களுடைய உள்ளங்களிலும் அந்த உள்ளே யாமின் இருக்குவார் அர்த்தம் இருக்கொண்டிருக்கார் எப்படி இருக்கிறார் என்பதுக்கு சொன்னாக்க புத்தியிலிருந்து புத்தி சக்தியை தான் எப்படி சொன்னால் அபிமானமெங்கிற கயிற்றார் போட்டி அதுதான் இங்கே கயிறு ஜென்மாந்திர கர்ம வாசனையின்படி என்ன முன் ஜென்மங்களில் உள்ள கர்ம வாசனை இருக்குது அதுதான் அது வாசனைக்கு பிரார்த்த அனுசாரமாக வாசனைகள் வெளிப்படும் விதி நிஷேத வழியே இது செய்யத்தக்கது செய்யத்தகாது என்று ரெண்டுமே அந்த வாசனை பிரகாரம் செய்கிற ஆட்டி வைப்பது சர்வாந்திரி அமைத்துவ அதனால அபிமானந்தான் கயிறு அது அபிமானம் இல்லைன்னா உலகம் இல்லை ஆ குடும்பத்தில் கட்டுப்பட்டு இருக்க காரணம் அபிமானந்தான் இருப்பாங்களே ஆ சரி பெரியவர்கள் சா சாதுக்களே வச்சுக்கோங்க சாதுக்கள் பிற தனக்கு சம்மந்தப்பட்டவர்களுக்கு உபத்தியாசம் பண்ணுறது அவர்கள் நல்ல வழி அடையட்டும் அதுவும் அபிமானந்தான் கடத்தி எட்டு பண்ணும் அரசியல்வாதிகள் ஏதாவது மக்கள் கிட்ட அபிமானம் வைக்கிறாங்கன்னா அது ஒரு அபிமானம் தான் நல்லது செய்யட்டோன்னு செஞ்சால் செஞ்சால் சொல்கிறது செய்யலன்னே போட்டும் அது அய்மானத்தான அது எல்லாமே அபிமானம்தான் அய்மானம் விட்டதெல்லாம் அப்புறம் இங்கே விலக ஜீவனம் கிடையாது யாருக்குமே அதான் ஞானிகள் விவகாரம் ஞானிகள் அபிமானம் விட்டாச்சு எதாவது கடமைங்கிற ஒரு அபிமானம் இருக்குது அதில் ஒரு அபிமானம் இருக்குது அந்த அயமானப்பட்டுக்கு செஞ்சுட்டு விட்டுட்டு விட்டிட்டு போயிடறாங்க ஜீவன் முத்திரை விடுதலை அப்படிப்பட்ட நிலை சர்வாந்திரமாக தத்துவருன் பிறகு சர்வ காரிய பிரபஞ்சத்தின் காரணரூபமாகிய சர்வசக்திகளையும் உடையது சர்வசக்தித்துவமாம் அவர் எல்லா சக்தியும் சர்வசக்தித்துவம் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது அதுக்கு இந்த ஆட்டம் போடுறோம் என்ன அதிக சக்தி இருந்தால் என்ன என்ன ஆட்டம் போடுவோம் அது எல்லா சக்தியும் இருக்கு அவருக்கு எல்லா காரிய பிரபஞ்சங்களையும் காரணரூபமாகிய இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்ன சர்வசக்தி தான் சுவனாமி வந்தது அது அவ்வளோ சக்தி தான் இல்லை என்ன முடியுமா சாமானிய மனிதன் செய்ய முடியுமா அது செய்ய முடியுமா என்ன எந்த நேரத்துக்கு வரதுன்னே தெரியாது அது கூட செய்ய முடியாது அந்த அளவில் அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது சர்வசக்தித்துவம் சர்வ காரணத்துவம் சொன்னாக்கா தூள சூட்சம சர்வ ஜகத்திற்கும் அப்படின்ற நிம நிமித்தவாதான காரணத்தன்மை உருண்டி பூச்சி போல் சர்வ காரணத்துவம்னு சொல்வார் சர்வ காரணத்துவம் அதாவது பின்னநிமித்த பாதானம் அவிட நிமித்த ரெண்டு பிரிவு கொலாரன் தண்டம் சக்கரம் இது சட்டிக்கு துணை காரணம் நிமித்த காரணம் துணை காரணம் பிரதான காரணம் மண்ணு மண்ணு சட்டி செய்வதற்கு முன்னும் சட்டி காலத்துக்கும் சட்டி உடைந்த பிறகு மண்ணாக இருக்குது மூணு காலத்தில் இருக்குது மூன்று காலத்தில் இருக்கிறது உபாதான காரணம் முதற் காரணம்னு பேர் அப்படி போல் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை மாயில் பிரதிபித்து கொண்டு சீட்டு கொண்டார் உலண்டு பூச்சி போகிறார் உலண்டு பூச்சி தன்னுடைய சரீரப்பிரதானத்தினால நூலை உற்பத்தி செய்து புத்தி பிரதானத்தினால் கூடு கட்டி அதில் வாழுகுது அதுவே வீட்டில் போகிறதில்லை அப்படி போல் மாயாகிய சரீரத்தின் பிரதானத்தினால் சில பிரபஞ்சங்களையும் உற்பத்தி பண்ணுறார் அதோட சரணத்தன்மை இருக்கிறதுனால புத்தி சக்தியினால பிரபஞ்சங்களை நியந்திரம் பண்ணுறார் சிறு சம்ம அணுக்கண திருவாவம் பண்ணுறார் அதான் மூணு சொல்லப்படுது அது பின்னால் வருது அதனால் இது சர்வ காரணத்துவம் சொல்லப்படும் இயந்திரத்துவம் சமுத்திரம் அணை கடவாமலும் சூரிய சந்திராதிகள் நியமம் இருக்கும்படி அவள் அனைத்தையும் தமது ஆணையிலிருந்தும் ஆணையில் நிறுத்தும் தன்மையே சிலர் நியமித்தோம் நியந்துவிருத்தோம் சமுதிரம் அணை கடவாமன்னு நன்றான் இப்போ அணை கடந்து போச்சேன்னு கேள்வி கேட்கலாம் அதாவது ஈஸ்வரது ரெண்டு தான் அவர் நீதிக்கு வச்சிருக்கார் அதெல்லாம் புள்ளி பாவத்தான் மாறுபோன்னு வச்சிருக்கார் அவர் என்ன ரெண்டு சூரியச்சந்திரனுடைய கதி போக்குதான் மாறாமல் வச்சுருக்கார் அது எந்த காலத்தையும் மாறதில்லை பத்து வருஷத்துக்கு பிறகு கூட கணக்கு பண்ணிக்கிட்டே வருவாங்க ஜோட கணக்கில் இத்தனை தேதி இந்த இடத்துல தெரியும் சூரிய கிரகணும் சந்திரகிரகணும் கணக்கு பண்ணி சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் சூரிய சந்திரம் கெதி மாறிச்சுன்னா கூட பத்து வருஷத்துக்கு எத்தனை நிமிஷம் மாறும் சொல்ல முடியுமா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு நிமிஷம் மாறினா கூட மாறி போயிடும் அவ்வளோ இன்னும் அந்த ரெண்டு தான் வச்சுருக்காரு பின் என்ன மற்ற மழை அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு புண்ணியம் இருந்தால் தான் மழை பெய்யும் இருக்காது பாவம் மிஞ்சி இருந்தாக்க மழை இல்லாமல் பண்ணுவார் அதிக மழையும் பெய்யும் நாசம் பண்ணுவார் புண்ணியம் இருந்தால் கணக்காகவும் அது அதிகமாகவும் அப்படி மழை ஒன்று அப்புறம் இந்த பூகம்பங்கள் இதை பெரிய அலைகள் இதெல்லாம் புண்ணிய பாதிக்கடாக ஆட்டி படைக்கிறது அது அதனால் விசேஷ காலத்தில் அது அணை கடந்து வரும் அதே மாதிரி மழை பெய்யுது பொதுவிறே ஆனால் புண்ணிய பாதிக்கடாகத்தான் அது மழையானது கூடுதல் குறைச்சல் இல்லாமல் போகிறது எல்லாம் உண்டாகும் ஒரு ரெண்டு வருஷமாக மழை இல்லை பன வருஷம் ரொம்ப திண்டாயிட்டும் இந்த வருஷம் பரவாயில்லை என்ன காரணம் சமெண்ட்டி பாகர்மந்தேன் அப்புறம் எதாவது பிரார்த்தனை பண்ணாங்க மழை இல்லையா மழை கொஞ்சம் பெய்ய வச்சுக்கிட்டாரு அவ்வளோதான் அப்புறம் தான் அப்போ என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க குடங்களை தூக்கிட்டு இந்த சகிள் தெருவு பைப்புக்கு ஓய்வு ஓய்வுலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நியந்திரத்துன்னு பெயர் அதனால் மழை இந்த பூகம்பம் இதெல்லாம் இதெல்லாம் புண்ணிபாதிகடாக அது நியந்திரத்த தவறாமல் செய்யும் எந்திரும் எவ்வளவோ அவ்வளோதான் பராமேஸ்வரம் திருச்செந்தூர் கன்னியாமுரி தண்ணி கோயிலெல்லாம் அழிலையாமே கட்டளங்களும் அழிஞ்சு போயிடுது கோயில் அழியில பாருங்கள் நியதி இருக்குது அதான் நியமனம் சரி நியந்திரத்துன்னு பேரும் அதனால இது ஒன்று மாற்ற முடியாது ஆகவே இந்த இயந்திரத்தம் எல்லாம் பார்த்தாச்சு அபிரகிருடைய மூணு குணமா